ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரோபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் மகாலேஸ்ராதங்கர தலைப்புலே நாம் செய்யக்கூடியதான மகாளேஸ்ராதத்திலும் வருஷாவருஷம் நாம் செய்யக்கூடியதான ஸ்ராதங்களிலேயும் நாம் சமையல்லே சேர்க்கக்கூடியதான காய்கறிகள் எவைகளெல்லாம் சேர்க்கப்படலாம் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் அதிலே முக்கியமாக சில காய்கறிகளை அவசியம் நாம் சிராத்த காரியங்களில் சேர்க்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது அப்படி என்னென்ன காய்கறிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த காய்கறிகளை கட்டாயம் நாம் சேர்க்கணும் அதேபோல் கட்டாயம் சேர்க்கணும்னு சொல்லப்பட்ட காய்கறிகள் நம் பிரதேசங்களில் கிடைக்கல அப்படிங்கிறதுனாலேயோ காஷி போன்ற கஷேத்திரங்களுக்கு போகிற பொழுது அந்த காய்கறிகளெல்லாம் விட்டாச்சு அப்படிங்கிறதுனாலேயோ சேர்க்காமல் இருக்கக்கூடாது அதே போல் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட காய்கறிகளை சேர்க்காமல் செய்யணும் நம் தாயார் தகப்பனார்களுக்கு அது மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலேயோ நம் பிரதேசங்களில் பொதுவாக அனைவராலும் சேர்க்கப்படுறது அப்படிங்கிறதுனாலேயோ காய்கறிகளை கூடாது நம் தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செய்யணும் இதில் சில மாறுதல்கள் வந்தால் அது செய்யாததாக கணக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்யதாகிருத்தம் அகிருத்தம் அப்படின்னு சாஸ்திரம் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நாம் செய்ய நேர்ந்தால் அது செய்யவில்லை என்றுதான் அர்த்தமாகும் அப்படிங்கிறதுனாலே தான் நாம் சிராத்தங்கள் செய்தாலும் கூட செய்யாத கணக்கிலேயே நமக்கு வந்துடுறது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் செய்யணும் மிகவும் பொறுப்பெடுத்து இந்த காரியத்தை செய்யணும் வருஷத்திற்கு ஒரு முறை செய்யணும் அதை சிரமம் பார்க்காமல் முயற்சி பண்ணி செய்யணும் நம் தாயார் பனார்கள் நம்மை ரொம்பவும் தாளாட்டி ஆகாரங்கள் கொடுத்து ஆரோக்கியமான ஆகாரங்களை கொடுத்து படிப்பை கொடுத்து துணிமணிகளை கொடுத்து நம்மை ஒரு ஆளாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்க அவர்களுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கோம் இவெல்லாம் ஒரு குழந்தையான பிறந்த உடனே நினச்சிருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாயிருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணி பார்க்கணும் அவர்களுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுருந்து சிரமத்தை பார்க்காமல் இந்த வஸ்துக்கள் எங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் வாங்கி வந்து இந்த சிராத காரியத்தை செய்யணும் என்னென்ன விதமான காய்கறிகளை நாம் சேர்க்கலாம்னு சொல்கிற பொழுது உருவாருக்கம் காரவல்லி பட்டோளம் காலப்பத்திரிக்கா கதளி கந்தளிி செய்யந்த சோபனாக அதாவது வெரி பாகல் புடலை வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் இவைகள் கட்டாயம் சேர்க்கப்படணும் ஸ்ராத்தத்தில் இவைகள் இல்லாமல் ஸ்ராத்தம் செய்யக்கூடாது கவாம் க்ஷீரம் கிருதம் ஷாகம் गुडं, க்திரமிட்சுரோ குடம் ஷா ஹேத்தான தேயா தான் பித்திருச்சி சர்ஸ்தானை சர்வா பிறேத் பசுவுனுடைய பால் நீ உள்ள उल्ल காய்கறிகள் காய்கள் சேர்க்கணும் அவரைக்காய் கொத்தவரங்காய் இவைகளெல்லாம் உள்ள வெதை இருக்கும் விதை இல்லாத காய்கறிகளை சேர்க்கக்கூடாது ஸ்ராத்தத்தில் பொதுவாக தினமுமே நாம் விதை இல்லாத காய்களை சாப்பிடக்கூடாது வெதை இருக்கணும் உள்ள அதுபோல் காய்கறிகளை நாம் ஸ்ராத்தத்தில் சேர்க்கணும் முன்னெண்ணான சர்வானி பாக்கே சம்ஸ்கிருத்திய யோஜயேத் நீல பக்குவமாகக்கூடிய வஸ்துக்கள் பாலில் பஸ் பக்குவமாகக்கூடிய வஸ்துக்களை சாதத்திலே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பொழுது உத்தமம் செய்வ கோஷம் மாஹிஷம் செய்வ மத்தியமம் அவுஷ்டம் ஆஜாவிகம் செய்வ சர்வதா பரிவர்ஜயேத் பால் அப்படின்னா என்ன விதமான பால் சேர்த்துக்கணும்னா பசும்பால் சேர்க்கணும் நாம் இருக்கிற பிரதேசத்தில் பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பால்ன்னு எது கிடைக்கிறதோ அதை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னா அப்படி உபயோகப்படுத்தக்கூடாது அது என்ன விதமான பால்ங்கிறத நாம் உணரணும் தெரிஞ்சுட்டு உபயோகப்படுத்தணும் உத்தமம் பசும்பாலை உபயோகப்படுத்துறது உத்தமம் நாம் இருக்கிற இடத்துல பசுமாடு இல்லை அப்படின்னா அப்போது எருமை பால் வாங்கி காய்ச்சி அதை தயிராக செய்து உபயோகப்படுத்தணும் நேரடியாக எருமைப்பாலை அப்படியே உபயோகப்படுத்தக்கூடாது பசும்பாலை நேரடியாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பொழுது அவுஷ்டரம் ஆஜாவிகம் செய்வ சர்வதா பரிவர்ஜையேத் அவுஷ்ட்ரம்னா ஒட்டகப்பால் செம்மரிப்பால் ஆட்டுப்பால் இவைகளை சர்வதா பரிவர்ஜையே எப்பொழுதும் நாமும் சாப்பிடக்கூடாது பித்திருக்காரியங்களிலேயும் அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இந்த காய்கறிகளெல்லாம் சேகரிக்கிற பொழுது எந்த இடத்துல போய் இந்த காய்கறிகளை நாம் சேகரிக்கணும் அப்படிங்கிறத மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிறது யச்சோத் கோச்சாதினா பிராப்தம் பதிதாத்யதுபார்ஜிதம் அந்யாய கன்னியாசுல்கோத்தம் திரவ்ச்சிற விகர்ஹித்தம் பித்தர்த்தம் மே பிரயேதி உச்சா பியுபாஹம் वर्जनीयं सदा சத் தத்தை ஸ்ராத்தமணி அதாவது நாம் காய்கறிகளை நாமே போய் சேகரித்து கொண்டு வந்து சராத்தம் செய்கிறதுங்கிறது அன்றைய தினம் வச்சுக்கக்கூடாது ஒரு சுல்க்கம் கொடுத்துதான் வாங்கணும் கூலியோ அல்லது பணமோ கொடுத்துதான் சார்த்த காய்கறிகளை சேகரிக்கணும் அந்த நாம் கொடுக்கக்கூடியதான பணம் உத்கோச்சமாக இருக்கப்படாது உத்கோச்சம் அப்படின்னா கணக்கில் வராத பணமாக இருக்கப்படாது கருப்பு பணமாக இருக்கக்கூடாது லஞ்சம் வாங்கின பணமாக இருக்கக்கூடாது லஞ்சம் வாங்கின பணத்திற்கு உத்கோச்சம்னு பெயர் அரசாங்கத்தினுடைய கணக்குக்கே வராத வச்சின்றிருக்கிற பணத்துக்கு உத்கோச்சம்னு பெயர் அந்த பணமாக இருக்கக்கூடாது பதிதாத்யது உபார்ஜிதம் அந்த நாம் சேகரிக்கக்கூடியதான காய்கறிகளை கொடுக்கக்கூடியவன் சுத்தனாக இருக்கணும் பதித்தனாக இருக்கக்கூடாது காய்கறிகளை வியாபாரம் செய்பவனாக இருக்கணும் அந்யாய கன்னியா சுல்கோத்தம் அவன் தப்பு செய்தவன் அப்படின்னு தெரிஞ்சால் அவனிடத்துலே காய்கறிகளை வாங்கக்கூடாது தவறான முறையில் சாகுபடி செய்ததாகவும் இருக்கக்கூடாது ரசாயன உரங்கள் மருந்துகள் இவன் நிறையா போட்டு சாகுபடி பண்ணுறவன் அப்படின்னு தெரிஞ்சால் அவனிடத்துலே அந்த காய்கறிகளை வாங்கக்கூடாது தவிர்க்கணும் பித்திர்த்தமே பிரயச்சேதி ஷுக்தா எச்சா பியூபாகிருதம் நாம் காய்கறிகளை வாங்கிற பொழுது பித்தக்காரியத்துக்காக வாங்குறேன்ப்பா சொல்லி கொடு அப்படின்னு விலையை குறைச்சி வாங்கக்கூடாது கொடுக்குறவனும் ஏதோ பித்திருக்காரியத்துக்காக வாங்குறேன் வச்சுக்கோங்க கருவேப்பில்லை கொத்தமல்லி கொடுத்தால் கூட வாங்கக்கூடாது நாமும் தொகையை குறைச்சி கொடுத்து வாங்கினாலோ அவனும் பணம் வாங்கிக்காமல் கொடுத்தாலோ அப்படி செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் அவனை போய் சேர்ந்துடும் நாம் ஸ்ராத்தம் செய்யாததாக கணக்கு தான் வரும் அப்படி இருந்தால் அன்றைய தினம் பூரா உபவாசம் இருந்து மறுநாளைக்கு அந்த ஸ்ராத்தத்தை செய்ய நேரும் அப்படியெல்லாம் நடக்கிறதுனாலே தான் ஸ்ராத்தம் செய்யற நாம் கஷ்டப்படுறோம் அதை கொடுக்கக்கூடியவன் சௌக்கியமாக இருக்கான் காரணம் என்ன இதுபோல் சில தவறுகள்னாலே தான் மாறிப்போய்டுறது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது